நாற்றினையின் வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நண்டு அரை கப் பூண்டு மூணு பல் சின்ன வெங்காயம் அஞ்சு தக்காளி சின்னதாக இருந்தா ஒண்ணு எடுத்துக்கோங்க இல்லைன்னா அரை தக்காளி காஞ்ச மிளகாய் மூணு மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் 1 கால் கப் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிது அளவு செய்முறை முதல்ல நம்ம கம்ப வேக வச்சு அதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருவோம் நண்டையும் வேக வச்சு அதை தோல் உரிச்சு அதை நல்லா உதுத்து அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிடுவோம் பூண்டையும் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம மூணு பல் சொல்லுக்கே கூட நிறைய கூட பூண்டு போட்டுக்கலாம் தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் மிளகா கிழி வச்சுடுவோம் உடச்சக்கல்லையே ஸ்டபத்தை வச்சுட்டு ஒரு ட்ரை பேன் வச்சு அதை கொஞ்சம் வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த உடச்சக்கல்லையை பவுடர் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டபத்தை வச்சிட்டு அடிகரமான பாத்திரம் இல்லைன்னா வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் ஊத்திக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு போட்டுடுவோம் சோம்பு பொறிஞ்சதும் காய்ஞ்ச மிளகா கிழி போட்டுடுவோம் அஞ்சு மிளகா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிப்போம் பூண்டு நல்லா வதங்கினதும் வெங்காயம் போட்டுடுவோம் வெங்காயம் நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா கல் விட்டுடுவோம் நல்லா தொக்கு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை தக்காளி சும்மா லைட்டாக வேந்தா போதும் அப்புறம் மஞ்சப்படி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுடுவோம் போட்டுட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா இந்த காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா காய இந்த மிளகாயத்தூள் அந்த ராஸ்மெல்லாம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போகிறோம் நல்லா கலந்து விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன உடனே நம்ம கம்பு வேக வச்சு அதை எடுத்து அதில் கலந்துருவோம் கம்பு கலந்துட்டு அப்புறம் கொத்தமல்லி தழி கொஞ்சம் ஃபைனாக சப் பண்ணி போட்டுருவோம் போட்டுவிட்டு நண்டு வேக வச்சு அதையும் போட்டுவிடுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் எல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஏன்னா ஏற்கனவே வந்துருக்கு இல்லையா அதனால கலந்து நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அந்த உடச்சக்கல்ல பொடி அடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த உடச்சக்கல்ல பவுடரு இதில் கலந்துருவோம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது உடச்சக்கல்ல பவுடர் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது போட்டுட்டு நம்ம கடைசியாக சோம்பு பவுடரும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தாழி ஃபைனா சாப் பண்ணி மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம்னா சூப்பராக போன டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கம்பு நண்டு புட்டு தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்